सच्चिदानंद रूपाय नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணம் வியசோகி ரேதாஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே சகசிரியை சுர்ணோ வராங்க வீர விஷமூ श्लोक सुवर्णवर्ण हेमांग वरांग चंदनांगदी वीर विषम वाक अर्थम पात्रको शून्य धृताशी अचल अचलर्थ पाकण <coughs> सर्विशेषरहित ஷூன்யவத் ஷூன்யா சூன்யா சூன்யாய நமஹா அப்படின்னு ஒரு நாம ஆனால் சூன்யவத் சூன்யாங்கிறது சூன்யம் மாதிரி இருக்குது ஆனால் சூன்யம் இல்லை ஏன்னா சத்து அசத்து இல்லை சூன்யம்னா அசத்துன்னு அர்த்தம் ஆகையினால் இந்த பிரபஞ்சம் மித்தியான்னு சொல்லணும்னா அதுக்கு அதிஷ்டானம் வந்து சத்தியமாக சத்தியமான கயிரில் தான் மித்தியாவான பாம்பு கற்பிக்கப்பட முடியும் அது மாதிரி சத்தியமான பிரம்மனில் தான் பிரபஞ்சம் இந்த மித்யா பிரபஞ்சம் ஜீவேஸ்வர ஜெகத் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகினால் சர்வ விசேஷ ரஹிதத்வாத் நிர்விசேஷத்துவாத்துன்னு அர்த்தம் நிர்விசேஷமாக இருக்கிறதுனால ஒரு விசேஷமும் கிடையாது ஒரு அப்ஜெக்டிவும் கிடையாது சத்துனால் சத்து அந்த சத்தில் தான் நாம ரூப கர்மா கல்பித்தம் மித்தியா கல்பித்தம் ஆக கேவல சத்து நிர்விசேஷ சத்து ஆக சூன்யசப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா நிர்விசேஷ சத்து நிர்விசேஷ சத்தே நம அதான் சூன்யாய் நமன்றோம் சூன்யம்னா அபாவம்னோ அசத்துனோ அர்த்தம் கிடையாது அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் ஏன்னா சூன்ய சாட்சி அசூன்யம் கிடையாது இன்னொரு அர்த்தம் சூன்யம் அப்படின்னு சொல்லணும்னா சூன்யத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வஸ்து இருக்கணும் ஆஹ பாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வஸ்து இருக்கணும் அந்த வஸ்து பாவ அபாவ விலக்ஷம் ஆஹ பாவ அபாவ விலக்ஷம் சத் அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது ஷூன்ய அசூன்ய விலக்ஷணம் ஷூன்ய அசூன்ய விலக்ஷணூன்யவத் அது ஒன்றும் இல்லாதனால ஒரு ஆட்ரிபியூட்ஸும் இல்லாதனால அது வந்து சூன்யம் மாதிரி இருக்குது அபாவம் மாதிரி இருக்குது அசத்து மாதிரி இருக்குது அசதிவ அச அசதிவ அசத் அசதிவ பாதி நது சத் அசதிவ பாதி கிந்து சத் சதேவ அப்படின்னு அர்த்தம் घृताशी अर्थ अर्थ धृता विगलिता आशिष प्राथना अस घृताशी घृता शून्य च्युता गलिता आशिष इति விஷயப்பாத்தமீ அதாவது ஆசை இல்லாதவர் அர்த்தம் ஷீ அப்படி சொன்ன ஆசை இல்லாதவ அதுதான் அர்த்தம் ஷீ விகலி ஆசிஷா பிராத்தங்களுக்கு விகலித விகலித்தாகான்னா அவருக்கு கொஞ்சம் கூட வேறு இது அதாவது கீழே கீழ் நழுவி போகக்கூடிய தன்மையுடையது ஆசைங்கிறது ஆசைனால் என்ன ஆகுறதுன்னா மனுஷன் கீழறங்கி விடுறானோ எங்கெங்கெல்லாம் டிசையர் இருக்கோ அங்கெல்லாம் அவன் வந்து ஆனந்தத்தை இழந்து விடுறான் எத்த எத்தனை ஆசா தத்திர தத்திர ஆனந்த அபாவகா அப்படி சொல்கிறார் பகவான் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கார் ஆ ஆனந்தமாக இருக்கிறவனுக்கு ஆசை இல்லை ஆனந்தமாக இருக்க உண்மையான ஆனந்தத்தை உணர்ந்தவனுக்கு ஆசை இல்லை போலியான ஆனந்தத்தில் இருக்கிறவனுக்கு ஆசை இருக்கலாம் பகவான் ஆப்த காமஹா பூர்ண காமஹா காம எங்கே ஆசை இருக்கும் ஆக கிருதாக ஆசிஷா ஆசைகள் அற்றவனுக்கு விகலித்தாகனு சொன்னால் கலித்தம்னு சொன்னால் எனங்கிறது விகலித்தாகான்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆசைகளால் அழியாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசைகள் இல்லாதவர் ஆசைகள் இருந்ததுன்னா ஆனந்த இது மனசில் சந்தோஷம் இருக்காது அசாந்தி இருக்கும் ஆக எப்போது நித்திய சாந்தஸ்வரூபமாக நித்திய ஆனந்த இருக்கிறதுனால அவருக்கு பிரார்த்தனை ஒன்றும் ஆசிஷாக நான் அவருக்கு வேண்டியது ஒன்றும் இல்லை கீதையில் சொல்கிறார் பகவான் மூணு லோகத்தில் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லைங்கிறார் ஆனால் நான் வேலை பண்ணுறேங்கிறார் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திருஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம் அடையாத ஒன்றை நான் அடைய வேண்டும் என்பதும் இல்லை இருந்தாலும் நான் ஓயாது செயல் புரிகிறேன் என்னை பார்த்து நீ வேலை பண்ணு அப்படின்னு அர்ஜுனுக்கு சொல்கிறார் அவாப்தவியம் ஆப்தவ்யம் கிமப்பி நாஸ்தி கர்த்தவியம் கிமப்பி நாஸ்தி ஒன்றும் கிடையாது ஆனாலும் பொறுப்பாக இருக்கேன் நம்ம கர்மபலே ஸ்பிருகா எனக்கு கர்மபலில் ஆசை இல்லைன்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார் ஆனால் வேலை பண்ணுறதுல வேலையை ஒழுங்காக பண்ணிட்டுருக்கேன் ஆஹா கிருதாசீஹி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆசைகள் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அச்சலகா ந ஸ்வரூபாத்து ந சாமர்தியாத்து நச்ச ஜனானக்காத்து குணாத்து சலனம் வித்தியத்தை அச இதி அச்சலக சலகான்னா அசையறது அச்சலகான்னு சொன்னால் அசையாததுன்னு அர்த்தம் அவருடைய சத்து ஒரு நாளும் சவிகாரமாகாது சத்து வந்து மாடிஃபிகேஷன் இல்லாதது ஆ சத்தில் தான் அந்த ச அசத்து தான் வந்து மாறின் அசத்துனா என்ன மித்யாதான் வந்து சேஞ்ச் ஆகும் சவிகாரம் இருக்கும் ஆ நிர்வீக்கார சத்துங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஸ்வரூபத்திலேருந்து அசையாதவர் மாறாதவர் அப்புறம் சாமர்த்தியாத் ஸ்வரூபத்திலேருந்து அசையாதவருங்கிறது நிர்குணம் சாமர்த்தியாத்துங்கிறது வந்து சகுணம் அதாவது அவருடைய பகவானுடைய சாமர்த்தியம் குறையாத சாமர்த்தியம் அஜலா அது மாத்திரமில்லை அவருக்கு இருக்கக்கூடிய ஜானம் ஞானாதிக்காது குணாது சலனம் பகவானுக்கு இருக்கிற குணங்களும் ஒரு நாளும் மாறாது சத்குணர் சத்குண சம்பனாகவே இருப்பார் பகவானாகவே இருப்பார் அதனால் அவருடைய குணங்கள்லாம் மாற்றம் தெரிகிறதுலாம் சொல்ல முடியாது ஆக வியாபாரிக திருஷ்டிலையும் பகவானுடைய சாமர்த்தியமோ அந்த சத்குணங்களோ அதில் மாற்றம் இல்லை பாரமார்த்திக திருஷ்டியில் அவருக்கு மாற்றம் இல்லை ஆஹா அச்சலகா ஆ சதிருஷ்டியில் பார்த்தாலும் சரி ஈஸ்வர திருஷ்டி கேவல சத் திருஷ்டியில் பார்த்தாலும் சரி ஈஸ்வர திருஷ்டியில் பார்த்தாலும் சரி ஆம்னிஷியன்ட் ஆம்னி பொட்டன்ட் எல்லாம் அதில் வந்து மாடிஃபிகேஷன்லாம் இருக்குமானா இருக்காது ஆஹ பாரமார்த்திகிருஷ்டியாக அச்சலா வியாபாரிக்ருஷ்டியாக அப்படி அச்சலா ஸ்தோத்திரம் இது அடுத்தது சலகா வாயு ரூப்பேண சலத்தி இத்தீபேணி சலகா சலகாங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா வாயு ரூபமாக இருக்கார் காற்று ரூபமாக இருக்கார் அதனால் சலகாங்கிறது வாயுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் வாயு ரூப்பேண சலத்தி வாயுவாத்மா வாயுவா வாயுனுடைய ஆத்மஸ் வாயு வாயுங்கிறது ஒரு சத் தானே வாயு கற்பிக்கப்பட்டுருக்கு ஆகையினால் வியாவகாரிக்கம் சர்வம் பாரமார்த்திக வியாபகம் ஆஹ எஸ் செய்வ ஸ்புரணம் சதாத்மகம் அசற்க்கல்பார்த்தகம் பாசதே இந்த வாயுவிலையும் வியாபிச்சிருக்கார் சத்ரூபமாக அதனால் அவருக்கு சலகான்னு பேர் அதாவது வாயு திருஷ்டியாக சலகா ஸ்வரூப திருஷ்டியாக அச்சலா ஆகையினால் அது பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம் அதாவது வியா பாரமார்த்திக வஸ்து வியாபகாரிக்கத்துலேருந்து பிரித்து பார்க்க முடியாது வியாபாரம் வியாஹாரம் பாரமார்த்திகம் சொல்கிறோமே தவிர ஆக வியாபாரிகம் பாரமார்த்திகத்தில் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு ரிலேட்டிவ் ரியாலிட்டி வந்து அப்சல்யூட் ரியாலிட்டியில் சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் ஆக வாயு ரூப்பேன செலத்தீதி இது அதாவது அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த விகாரத்தை ஃபோக்கஸ் பண்ணினா சஞ்சலம் வரும் நிர்விகாரத்தை ஃபோக்கஸ் பண்ணினா சாந்தி வரும் அதுதான் வித்தியாசம் அதனால் நம்ம வந்து விஷயம் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் நமக்கு எதுவுமே ஆகாது பாரமார்த்திகம் புரிஞ்சதுக்கு பிறகு வியாபாரிகம் நமக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா பாரமார்த்திக் ஞானம் இருக்கிறதுனால ஆக வியாபாரிக்கத்துக்கு எவ்வளோ தூரம் சத்தியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுப்போம் அதில் நம்ம எப்பவும் ஃபோக்கஸ் வந்து பாரமார்த்திகம் வியாபாரிக்கத்தை டாமினேட் பண்ணணும் மேலோங்கணும் ஆஹ அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் அஹம் ஜீவோஸ்மி மனுஷோஸ்மி அப்படிங்கிற விறத்தியை டாமினேட் பண்ணணும் டாமினேட் பண்ணுறதுனா என்ன அந்த விறத்தி மேலோங்கி இருக்கணும் இந்த விறத்தி கீழே இருக்கணும் அந்த விறத்தி பிராபல்யமாக இருக்கணும் அகம் பிரம்மாஸ்மி விறத்தி பிராபல்யம் அகம் ஜீவோஸ்மி மனுஷியோஸ்மி சந்நியாசி அஸ்மி இதெல்லாம் இருக்கே அதெல்லாம் தௌர்பல்யமாக இருக்கணும் ஆ இந்த விறத்தி பிராபல்யத்தினால இது தௌர்பல்யமாக இருந்ததுன்னா இந்த தௌர்பல்யம் வந்து பாதிக்காது அதுதான் முக்கியம் ஆஹா சலதி இது சலகா அடுத்த ஸ்லோகம் அமானிமானதோமான லோகஸ்வாமி திருலோக திருக்கு सुमेधा सुमेधा मेधजो मेधजो सत्यमेधा मानदो सत्यमेधा அனோமோக்கமீத்திருலோக்கிருக்யா பத்து நாக்கள் இருக்கு அமானக்கு அர்த்தம் பார்ப்போம் அநாத்மஷு ஆத்மா அபிமான ஆகிரு அமான அதாவது பிரம்மனுக்கு இப்போ ஈஸ்வரன் எடுத்துப்போம் அதாவது வியாபாரிக திருஷ்டியில் ஈஸ்வரன் நான் ஜீவன் சர்வேஸ்வரன் அகம் அல்ப ஜீவக அப்போ நான் பார்க்குற போது அவர் பகவான் எப்படி இருக்கார்னா தத்துவ விஷயத்தில் அவருக்கு ஈஸ்வரனுங்கிற அபிமானம் இருக்குமோ பகவானுக்கு அகம் ஈஸ்வரோஸ்மி அப்படின் பார பிரஸ்மியும் வர ஐ ஆம் ஆம்னி ஏஷியன்ட் ஆம்னி பொட்டன்ட்டுங்கிற அபிமானம் அவருக்கு அதிகமாக இருக்குமா இல்லை அவருக்கு வந்து அகம் சுத்தம் சைதன்யோஸ்மி பிரம்மாஸ்மி அப்படிங்கிற எண்ணம் இருக்குமா ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுக்கு நான் ஈஸ்வரங்கிற எண்ணம் இருக்காது இருந்ததுன்னா அவர் ஈஸ்வரன் கிடையாது ஞானி அவர் நித்திய ஜான ரூபம் ஸ்வரூபமாக இருக்க அதுதான் சொல்கிறார் இவர் அனாத்ம வஸ்துஷு ஆத்மா அபிமான அசிய நாஸ்தி அனாத்மாவில் ஈஸ்வரனுங்கிறது அனாத்மா அத்வைத சித்தாந்தப்படி பிரம்மன்கிறதான் ஆத்மா ஆஹா அபரப்பிரம்மன் வந்து அனாத்மா பரபிரம்மன் தான் ஆத்மா ஆனால் பரபிரம்மன் இல்லாமல் அபரப்பிரம்மன் இல்லை பரபிரம்மன்ல தான் மாயா வந்து அபரப்பிரம்மனை அத்தியாசம் பண்ணுறது ஆகையினால் என்னதுன்னா அவருக்கு வந்து அகம் ஈஸ்வரோஸ்மி ஜெகத்கர்த்தா அஸ்மி நான் தான் பெரியாள் அப்படின்னா நினச்சிட்டு இருப்பார் அவர் இப்படி என்னது யா சிருஷ்டி பண்ணுற அப்படின்னு கேட்டால் என்ன சொல்றது ஆக அவருக்கு அபிமானம் கிடையாது அநாத்ம வஸ்து அநாத் தான் அல்லாதவற்றில் தான் என்கின்ற எண்ணம் இவருக்கு இல்லை அதான் சொல்கிறார் ஸ்வச்ச சம்வேதன ஆக்ருத்தே ஹே ஹேத்து பிகாஸ் ஆஃப் திஸ் ஹேத்து திஸ் ரீசன் இந்த காரணங்கிறார் அவர் வந்து சுத்தமான சைத்தன்ய ஸ்வரூபமாக இருப்பதால் அப்படிங்கிறார் சுத்தமான சைத்தன்ய ஸ்வரூபமாக இருப்பதால் சைத்தன்யம் அல்லாத வஸ்துக்களில் நான் என்கின்ற எண்ணம் இல்லாமல் இருப்பதால் அ மானி மானினா என்ன அர்த்தம்னா சரீரத்தில் இந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கே அந்த இன்டிவிஜுவாலிட்டியில் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மானின்னு அர்த்தம் இண்டிவிஜுவாலிட்டியில் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை சும்மா பேருக்கு இருக்குது நாம்கே வாஸ்தே ஆனால் உண்மை கிடையாது ட்ரெஸ்ஸு எப்படி ட்ரெஸ்ஸு போன்றிருக்கோமோ அது மாதிரி அது ஒரு ஈஸ்வரத்துவம் அப்படிங்கிறது ஒரு ட்ரெஸ்ஸு ஆகையினால அவருக்கு ஈஸ்வரோஸ்மிங்கிறது அபிமானம் கிடையாது அதனால் நமானி அமானி அவருக்கு அனாத்மாவில் அபிமானம் கிடையாது அமானி அதனால் அமானி அமனே நம அதுதான் அமே நமர் மான மானி மான கரி கரிண கரிண மாரி அடுத்தது மானதான் நமையா அனத்மூத்மா த சாரம் தீ தனாத்மசு ஆமா அபிமானிவா மாநாழ சொல்கிற அதாவது ஒன்று ரெண்டு மூணு மூணு மீனிங் சொல்கிறேன் மானம் தாத்தி இது மானதா மானம் ததாத்தி இது மானதான்னு அர்த்தம் நான் பகவான் என்ன அந்த பிரம்மன் என்ன பண்ணுறார் ஸ்வமாயா தன்னுடைய மாயாசக்தினால சர்வேஷாம் அநாத்மசு அவரோட மாயாசக்தினால அநாத்மா அனாத்மான்னு நான் அர்த்தம் நான் எதுவாக இல்லையோ அது அதுதான் அனாத்மா நான் எது நான் எதெல்லாம் நான் நினச்சின்னு இருக்கேனோ அது நான் இல்லை இந்த நான் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் நினச்சிட்டு இருக்கேன் அது நான் கிடையாது ஆனால் அந்த நான் எப்படி வர்றதுன்னா மாயா யாரோட மாயாண்ணா பிரம்ம சா பிரம்மத்தை மாயா சக்தி ஸ்வ மாயையா சர்வேஷாம் அனாத்மசு எல்லோருக்கும் அனாத்மாவில் ஆத்மாபிமானம் ததாத்தி ஆத்மா அபிமானத்தை கொடுக்குறாராம் நான்கிற எண்ணத்தை மாயாசக்தினால் கொடுக்குறாரோ இதுதான் வந்து என்னது மறைத்தல் திரோதானங்கிறோம் இல்லையா மறைக்கிறது உண்மையை மறைக்கிறது இதெல்லாம் துவைத்த திருஷ்டியில் பார்த்து சொல்கிறோம் நம்ம எல்லாம் வந்து புத்திரத்தில் அபிமானம் கிரகத்தில் அபிமானம் தனத்தில் அபிமானம் இதெல்லாம் ஆத்மா சரீரமே நான் இல்லை அப்படி இருக்கிறவ சரீர சம்பந்தப்பட்ட மஸ்த வஸ்துக்கள் எல்லாம் அதெல்லாம் அதில் அபிமானம் இன்செக்யூரிட்டி காரணமே இண்டிவிஜுவாலிட்டி தானே இன்செக் இண்டிவிஜுவாலிட்டி இல்லைனா இன்செக்யூரிட்டியே கிடையாது இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் வந்து அன்ரியல்னு புரிஞ்சுனுட்டேன்னா எனக்கு இன்செக்யூரிட்டியே கிடையாது இன்டிவிஜுவலை வந்து ரியல்னு நினைக்கிற வரைக்கும் இன்செக்யூரிட்டி கண்டிப்பாக இருக்குதா இருக்குது அதாவது பாதுகாப்பின்மை உணர்வு இந்த பாதுகாப்பின்மைங்கிற உணர்வு எப்போ இருக்கும்னா என்ன நான் ஒரு தனி ஆளாக நினச்சுட்டேன்னா எனக்கு எப்படி எல்லாம் போக போகிறதோ தெரியல வயசான காலத்தில் நமக்கு எது என்ன போகிறதோ இப்படிலாம் தோணுமே அண்ணா வயசு எனக்கு வயசுன்னு கிடையாது நவையஹா நான் பிறக்கவே இல்லை நான் சாகவே இல்லைன்னு இதெல்லாம் சும்மா கற்பனைன்னு நினைக்கக்கூடாது இதுதான் வாஸ்தவம் நமக்கு எது அனுபவமாக இருக்கோ அது உண்மை இல்லை எது எது உண்மையோ அது நமக்கு தெரியவே இல்லை அதனால தானே இது அல்ல ஸ்வமாயையாக சர்வேஷாம் அனாத்மசு ஆத்ம அபிமானம் ததாத்தி கொடுக்குறார் அவர் அப்புறம் என்ன பண்ணுறார் அது மாத்த அது ஒரு அர்த்தம் பக்தானாம் சத்காரம் மானம் ததாத்தி பக்தர்களுக்கெல்லாம் நல்ல பெருமையை கொடுக்குறாராம் இப்போ நமக்கு வந்து ஏதாவது நம்ம நமக்கு நான் வாழ்க்கையில் பகவான்கிட்ட பக்தி பண்ணி நல்ல காரியம் பண்ணோம்னா நாலு பேர் நம்மளை மதிக்கிறான் அவங்க மூலமாக மதிப்பை நமக்கு கொடுக்குறது யார் சில பேர் மதித்து நமக்கு பு புகழ் வர்றதுன்னா அது யாரால பகவானால் ஆக பக்தானாம் சத்காரம் சத்காரமான பூஜார்த்தம் கீதையில் இருக்குது சத்காரம்னு சொன்னால் என்னை கெளரவப்படுத்துவது அந்த மரியாதையை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்தால் பூஜை காலலம்புறது பாத பூஜை பண்ணுறது மாலை போடுறது பாயால் புகழ்ந்து பேசுறது நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாம் மான மரியாதை மானம் மரியாதையெல்லாம் போய்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறாள் இல்லையா அந்த மானம் மானம் ததாத்தி வரம் ததா தீத்தி வரதஹா ஞானம் ததா தீத்தி புண்ணியம் ததா தீத்தி எல்லாமே அந்த மாதிரி தான் கர்ம அர்த்தம் அது மாத்திரம் இல்லை இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் அக் அதாவது அஜானிகளுக்கு ஆத்மாபிமானத்தை கொடுக்க அனாத்மா அபிமா அனாத்மாவை ஆத்மான்னு நினைக்கிறபடியே இவர்தான் பண்ணுறார் அப்புறம் பக்தி பண்ணினா அவர்களுக்கு வாழ்க்கையில் புகழ் பெருமை எல்லாம் கொடுக்குறார் அது மாத்திரமில்லை தத்துவ விதம் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு அனாத்மாவில் இருக்கிற ஆத்ம அபிமானத்தை கண்டனம் பண்ணுறார் தா கண்டனே அப்படிங்கிற தாத்துவம் எடுத்துக்கிறார் அதில் ஞானிக்கு அனாத்மா அபிமானத்தை அழிக்கிறாருங்கிறது ஆக அஜானிக்கு ஆத்மாபிமானத்தை கொடுக்குறவரும் அவர் அனாத்மா அபிமானத்தை உண்டு பண்ணுறவரும் அவர்தான் பக்தி பண்ணினா நமக்கு இது பண்ணுறதும் அவர் தான் அது மாத்திரம் இல்லை தத்துவ விதாம் தத்துவம் தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அனாத்மசு அனாத்மாவில் ஆத்ம அபிமானம் கண்டயத்தி ஆத்மா அபிமானத்தை இல்லாமல் பண்ணுறார் ஆகையினால் இதிவா மானதா அஹ் தாங்கிரத்துக்கு ததாத்தின்னு ஒரு அர்த்தம் இருக்குது தாங்கிரதாத்துவுக்கு ஹண்டயத்தின்னு ஒரு அர்த்தம் இருக்குது கணம் மாறும் சம்ஸ்கிருத பாஷையில் அது மாறும் ததாதி ண்டயதி ஓகே அடுத்தது மாநிய சர்வீ மானனீய பூஜனீய சர்வேஸ்வரத்வாத் இது மான்யா மன்யா அமானி மானதோ மான்ய மான்யனா பெருமைப்படுத்தப்பட வேண்டியவர் பெருமைக்கு உரியவர் வி மஸ்டு க்ளோரிஃபை ஹிம் அவரை வந்து நாம் என்ன பண்ணணும் அவரை பூஜிக்கணும் அதனால் பூஜைக்கு உரியவர்ங்கிறார் சர்வைஹி மாணனீயா அனைவராலும் மானனீயன்னெலாம் சொல்கிறார் இல்லையா மானனீய பூஜனீய எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதை சொல்கிறார் சர்வைஹி மானனீயா அனைவராலும் மதிக்கப்பட வேண்டியவர் நம் அனைவருடைய மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய ஒரு பகவான் பூஜனீயா அது மாணனியஹாக்கு இன்னொருத்தன் சொல்கிறார் பூஜனீயா ஏ இதனால என்ன சர்வேஸ்வரத்வாத் அனைத்தையும் ஆள்றதுனால இதெல்லாம் துவைத்த பாவனை ஆக சர்வேஸ்வரத்வாத் எல் அனைத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறதுனால அவர் எல்லோருடைய பூஜைக்கும் உரியவர் பகவான் அடுத்தது சதுர்தசானாம் லோக்கானாம் ஈஸ்வரத்வாத் லோகஸ்வாமி பதினாலு லோகங்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறதுனால லோகஸ்வாமின்னு அவருக்கு பேருங்கிறார் சதுர்தசானாம் லோக்கானாம் அ சதுத புவனானாம் இப்படிலாம் சொல்கிற வழக்கம் ஆஹ் மேலே ஏழு கீழே ஏழு பூ பூலோக புவர்லோக சுவர்லோக்க மகோலோக தபோலோக ஜனோலோக சத்யலோகம் அதல வித்தல சுதல ரசாத்தல தலாதல மகாத்தல பாத்தாள ஏழு ஏழும் பதினாலு லோக்கங்களுக்கும் அவர் சுவாமியாக இருக்கிறதுனால ஈஸ்வரனாக இருக்கிறதுனால லோகானாம் சுவாமி லோகஸ்வாமி அப்படின்னு அர்த்தம் சொல்கிறேன் அடுத்தது த்ரீன் லோகான தாரயத்தீ தி திரிலோகத மூன்று லோகங்களை தாங்குவதால் த்லோகதற்கு த்ரீன் லோகான் தாரயதி இலோகதிருக்கு த்ரீன் லோக்கான்னா என்ன அர்த்தம் லோக லோகசப்தத்துக்கு வந்து அவஸ்தைன்னு சொல்கிற வழக்கம் இருக்குது பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் இப்போ சதுர்தச புவனம் லோக சுவாமின்னு லோகம்னா இப்படி வேணாலும் அதெல்லாம் சிந்திக்கலாம் லோகசப்தம் ஸ்தூல சரீரம் சூக்மசரீரம் காரணசரீரம் மூணு சரீரத்தையும் வியாபிச்சிருக்கிறோன்னு அர்த்தம் ஷரீரத்ய வியாபி அப்படின்னு அர்த்தம் அப்புறம் அவஸ்தாத்ரய வியாபி அவஸ்தாத்ரய வியாபின்னா என்ன அர்த்தம் சரீரத்ரயம் அவஸ்தாத்ரயம் ஜாகிரதாவஸ்தான் மூணு சரீரமும் இருக்குது சொப்னாவஸ்தையில் ரெண்டு சரீரம்தான் இருக்குது இந்த இன்னொரு சரீரத்தோடய அனுபவம் இல்லை சுசுப்தி அவஸ்தையில் ஒரு சரீரம்தான் இருக்குது ஜாகிரதாவஸ்தையில் மூணு சரீரமும் ஃபங்க்ஷனாக இருக்குது காரண சரீரம் சூட்ச சரீரம் ஸ்தூல சரீரம் சொப்னாவஸ்தையில் ரெண்டு சரீரம்தான் ஃபங்க்ஷனாகுது சுசுப்தி அவஸ்தையில் ஒரு சரீரம்தான் இருக்குது மற்றெல்லாம் டார்மெண்ட்டில் இருக்குது பீஜாவஸ்தைக்கு போயிடுது ஆனால் இத்தனையும் வியாபிச்சிருக்கிறது என்னதுன்னா ஒரே தத்துவம் சச்சிதானந்த தத்துவம் ஆகையினால் த்ரீ லோக்கான் தாரயத்தி தாரயத்தின்னா என்ன அர்த்தம்னா எப்படி வந்து தாரணம்னா இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இந்த புஸ்தகத்தை டேபிள் தாங்குற மாதிரி இல்லை ஆபரணத்தை ஸ்வர்ணம் தாங்கிற மாதிரி அதுக்கு பேர் விஷ்லேஷப்தமின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் அந்த அதிகரணே சப்தமியும் போது எது சப்போர்ட்டாக இருக்கோ அதுக்கு பேர் ச அதிகரணம் ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டால் இப்போ வேவ்ஸை வந்து வாட்டர் தாங்கிறதுனா என்ன அர்த்தம் அதே மாதிரி பாட்டை மட்டு தாங்கிறதுனா என்ன அர்த்தம் பாட்டு முழுக்க மட்டு தான் இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி குடம் முழுவதும் மண் தாங்குகிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா பிரிக்க முடியாத ஆதாரம்னு ஆ ஸ்ரீலோக்கன் தாரய்தீ த்லோக்கிருக்கு அடுத்தோனே பிராசிய நிச்சமேதோ பிராமேதோ நிற்க பிரதையோ திரு ஓகே இட்டி சமாசாந்த சமாசாந்த அசிச்சு என்ன சொல்கிற சுமேதாகன அர்த்தம்னா பகவானுடைய ஞானம் இருக்கே அது விசேஷமானது ஆம்னி ஷேண்ட் ஆம்னி பட்டண்டெல்லாம் சொல்கிறோமே மேதஸ்ங்கிறதுக்கு பிரஜாங்கிற நம்ம மேதா தட்சிணாமூர்த்தி பிரஜா தட்சிணாமூர்த்தி பிரிக்கிறோம் இங்கே மேதா சப்தத்துக்கே பிரஜாங்கிறார் பிரகர்ஷேன சர்வம் ஜானாத்தி இது பிரஜா எல்லாத்தையும் ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுனால பிரஜான்னு பேர் மேதான்னு சொன்னால் சாதாரணமாக என்ன அர்த்தம் கிராஸ்பிங் பவர் அண்டு ரீட்டைனிங் பவர் அதாவது கிரகணசக்தி தாரணாசக்தி பகவானுக்கு கேட்கணுமா என்ன அது அவருடைய ஸ்வபாவம் அதனால் சோபனா மேதா பிரஜா அதனால் மேதா சப்தத்துக்கு பிரஜான்னு அர்த்தம் சொல்லிட்டேன் அஸ் சுமேதா அஹ சுமேதேதம் சுங்கிறது உபசர்க்கம் அதில் சிறந்த அறிவு உள்ளவர் சிறந்த என்ன அர்த்தம் அவருக்கு பிரம்மஜானம் இருக்குங்கிறத சொல்ல வேண்டாம் அது மாத்திரம் இல்லை இவ்வளோ பெரிய சிருஷ்டிய இது பண்ணி எல்லாம் பண்ணணும்னா எவ்வளோ சர்வஜத்வம்னு அர்த்தம் ஆக இதுக்கு என்ன அவர் வியாக்கியானம் தாரகபிரமானந்தா என்ன சொல்கிறார் பார்ப்போம் சுமேதா சுவாபவிக்கி அவரிப்ளத மேதா பிரஜாஸ்வரூபூதா அஸ் இது சுமேதா இங்கே சுமேதாஹத்துக்கு அர்த்தம் சைத்தன்யம்னே அர்த்தம் சொல்கிறார் தாரகபிரந்தா ஆஹ் பிரஜா அதாவது மற்றதுலேயாவது நம்ம அந்தக்கரணத்துல எல்லாம் வந்து அறிவில் வந்து கொஞ்சம் மறந்து போகிறது இதெல்லாம் இருக்குது கீதையிலே சொல்கிறார் நம்ம பார்க்குறோம் மற்ற ஸ்மிருதிர் ஞானம் அப்போக நஞ்ச ஆக அறிவும் சரி ஞாபக சக்தியும் சரி மறந்து போகிறது எல்லாம் என்ன சார்ந்துருக்குன்னு அதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறோம் இந்த பைஞ்சாத்தியாயத்தில் சொல்கிறோம் என்னது சர்வஸ்வச்சாகம் ஹிருதி சன்னிவிஷ்ட மற்ற ஸ்மிரு ஞானம் அப்போகணஞ்ச எல்லாருடைய ஹிரதயத்துலையும் நான் இருக்கேன் சைத்தன்யஸ்வரூபமாக என்னை சார்ந்துதான் வந்து ஞாபக அறிவு அப்புறம் ஞாபக சக்தி மறந்து போகிற சக்தியெல்லாம் இருக்குங்கிறார் மற்றகா ஸ்மிருதி ஞானம் அபோகணம் அப்போகனம்னா ஃபர்கட்ஃபுல்னஸ் மறந்து போகிறதெல்லாம் ஏற்படுறதில்லை அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது ஞானம்ங்கிறது ஜாகிரதாவஸ்தான் ஸ்மிருதிங்கிறது சொப்னாவஸ்தா அபோகனம்ங்கிறது சுஷுப்தி அவஸ்தா இந்த மூணும் இருக்குது என்ன சார்ந்து இருக்குது அப்படிங்கிறது அங்கே என்ன சொல்கிறார் சோபனா மேதா பிரஜா சேத்தி சுமேதாக சொல்லி இந்த இடத்துல சுமேதாக இஸ் ஈக்குவல் கான்ஷியஸ்னஸ் அந்த மீனிங்கே கொடுக்குறார் தாரக பிரம்மானந்த அப்படி சொல்கிறார் அதுக்கு இது வந்து பாணினியோட அஷ்டாத்தியாயி அஞ்சாவது அத்தியாயத்தில் நாலாவது சாப்டரில் செக்ஷனில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது சூத்திரம் நித்தியம் அசிச் பிரஜா மேதையோ சமாசாந்தா அசிச் அசிட்சுங்கிறது வந்து இதெல்லாம் நான் ரொம்ப விளக்கம் சொல்லலை இந்த மேதஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த சகாராந்தம் வந்து அசிச் அப்படின்னு பேர் அதனால் மேதாக மேதாக மேதசௌ மேதசஹா அப்படின்னு சொல்லுவோம் ஆஹா இந்த மேதாகங்கிறதுக்கு அசிச்சு பிரஜா மேதா இந்த பிரஜா மேதாங்கிற சப்தம் வந்ததுன்னு சொன்னால் அசிச்சு ரூல் பாணினி சூத்திர ரூல் அதனால் மேதஸ்ங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார் அவ்வளோதான் அதனால் இது கிராமர் பாயிண்ட் எப்படி மேதஸ் சப்தம் அந்த அந்த எப்படி டிரைவ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அவள் பாணினி என்ன சொல்கிறார் இந்த பர்டிகுலர் வேர்டெல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு வச்சுருக்கார் அவர் இந்தந்த சப்தங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு நியமம் வச்சுருக்கார் அந்த நியமத்தை நம்ம விட முடியாது ஆகையினால் அவர் சொல்கிறார் மேதஸ்ங்கிற சப்தம் எப்படி க்ரியேட் ஆகிருக்குங்கிறதுக்கு இந்த மாதிரி வேர்டு வந்ததுன்னா அதில் வந்து அசிச்சு வரணும் அப்படின்னு இருக்குது அசிச்சுங்கிறது அது சம்யான் அது ஒரு குறிப்பாக சொல்லுது அந்த அசிச்சு அப்படிங்கிறதெல்லாம் इन अड़े अद्वरे जयते मेधजहा मेधजानु अश्वेधम इतमी मेध मेधम, नाले पूज्यम अर्थ मेध्यम अपड़ी नाले पूज्यम अर्थम गीतम நைவேத்தியமெல்லாம் பகவானுக்கு பூஜைக்கு உரியதாக இருக்கணும் அதாவது பூஜாருகமானதைத்தான் சாப்பிடணும் பகவானுக்கு எதை நைவேத்தியம் பண்ணுறதுக்கு சாஸ்திரத்தில் ஒத்துன்றிருக்கோ அதுதான் நம்ம ஆகாரமாக எடுத்துக்கணும் இதெல்லாம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண நைவேத்தியம் பண்ணக்கூடாது நைவேத்தியம் நை நிவேத்தியம் இல்லை நைவேத்தியம் பண்ணக்கூடாதுன்னு எதெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது ஆஹா அதனால்தான் அது அப்படி சாப்பிட்றதே ஒரு கர்மயோகமாக சொல்லியிருக்கு ஆஹா நைவேத்தியம் மேதே அத்வரே ஜாயத்தே ஆஹா யாகத்துல எல்லாம் தோன்றுகிறார் அவர் மேதஜான்னு சொன்னால் யாகத்தில் தோன்றுகிறார்னு அர்த்தம் யாகத்தில் பகவான் வர்றார் அப்படிங்கிறதுனால மேதஜா அந்த அர்த்தத்திலாம் சொல்கிறார் மேதே அத்வரே அத்வரம் மேதேங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்ன அத்வரம் அத்வரம்னா என்ன அர்த்தம் யாகே அதுவும் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் பலி கொடுக்கக்கூடிய யாகங்கள் அஸ்வமேதா இந்த மாதிரி மேதம்னு சொன்னாலே அதில் ஒரு விசேஷமான பலி இருக்கும் க்ரத்துன்னாலும் மேதான்னாலும் இந்த அர்த்தம் மேதகாங்கிறது இந்த இடத்துல அத்வரம் மேதா இது புள்ளிங்கம் ராமசப்தம் மாதிரி அத்வரஹா அத்வரஹான யாகம் ஜாயத்தைனா தோன்றுகிறார் யாகத்தில் பகவான் எழுந்தொள்ளுகிறார் யக்ஞோ வை விஷ்ணு யாகத்தில் வெளிப்படுறதுனால ஒரு மேதஜான்னு பகவானுக்கு பேர் மேதஜா மேதஜாய நம அதுதான் அடுத்தது கிருதார்த்தோ தன்யா கிருதார்த்தோ கிருத்தார்த்தோ தன்யா மேதஜோ தன்யா சுவர்ணவர்ணோ ஹேமாங்கோ அது இப்போ இந்த இது என்ன படித்தோம் சுமேதா மேதஜோ தன்யகான் இருக்கு ஆஹா தன்ய சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தன்யநானேன்னு சொல்கிறோம் இல்லையா அது யாருன்னா பகவான் எப்பவும் அதாவது அவருக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது கீதையில் பார்த்தோமே எனக்கு மூணு லோகத்தினையும் ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது அடைய வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு அதான் தன்யகாங்கிறது பொதுவாக அடைய வேண்டிய செல்வத்தை அடைந்தேன்னு அர்த்தம் தனசப்தம் இருக்கு இல்லையா அகம் தன்யகா அஸ்மின்னா நான் வந்து பணக்காரன் ஆகிட்டேன்னு அர்த்தம் என்ன பணக்காரன்னா ஞானம் சாந்திங்கிற பணத்தை அடைஞ்சு விட்டேன் இந்த எக்ஸ்டர்னல் கரன்சி கோல்டெல்லாம் இல்லை இது வந்து இன்டர்னல் திருப்தி ஞானத்தினால இருக்கிற திருப்தி இருக்கு அதுதான் ரியல் தன்யா தன்யோஸ்மி தன்யோஸ்மின்னா என்ன அர்த்தம்னா கிருதகிருத்தியோஸ்மி செய்ய வேண்டிய இந்த ஹியூமன் பர்தில் எதுக்காக நான் பிறந்தேனோ அதை நான் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தன்யஹான்னு பேர் அந்த இது குரு கிடைச்ச உடனே பாடுறாள் இந்த நான் சம்பிரதாய பஜன்லையெல்லாம் தன்யதன்யோ பிரதக்ஷிணா சத்குருராயான்னு ஒரு பாட்டு இருக்கு அப்போ அதுக்கு வந்து பிரதட்சணை பண்ணுவோம் அந்த தன்யான்னு சொல்கிற போது பிரதட்சிணை பண்ணுவோம் அப்போ என்ன அர்த்தம்னா குரு குரு கிடச்சு ஆனந்தம் கிடச்சிடுது சந்தோஷம் கிடச்சிடுது அப்படிங்கிற இடத்துல பாடுறது அது மாதிரி இங்கே கிருதார்த்தா பகவானுக்கு கிருதார்த்தம்னு சொல்லணுமா என்ன நம்ம கிருதார்த்தத்துவத்தை பகவானுக்கு புரிய அதாவது பகவான் எப்போது நித்திய கிருதார்த்தகா நம்ம பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இதை பண்ணேங்கிறோம் அந்த ஒரு மாதிரி அதை கம்பேர் பண்ணி சொல்கிறார் அவர் பகவான் எப்பவும் அவர் பூர்ணமானவராக இருக்கார் அவருக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது செய்யும் செய்கை செய்து முடித்தவன் ஆகையினால அவருக்கு பகவானுக்கு ஆன்மீக முன்னேற்றம் எல்லாம் உண்டோ நமக்கு தான் ஆன்மீகத்தில் முன்னேறத்துக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சகாமமாக பண்ணக்கூடாது நிஷ்காமமாக பண்ணணும் பூஜை பண்ணணும் சத் சங்கத்துக்கு பகவானுக்கு சத் சங்கத்துக்கெல்லாம் போகணுமா சத் சங்கத்திலேருந்து பகவான் நினைக்கணும்னா இல்லை நம்ம கொஞ்சம் அதிசயோக்தியெல்லாம் சொல்லலாம் பகவானே சத் சங்க அவரே வந்து சத் சங்கத்தில் உட்காந்துருக்கார் அப்படிலாம் உண்டு பகவானுக்கே சத் சங்கம்னால் ரொம்ப பிடிக்கும் ஆகில் பகவானுக்கே சத் பிடிக்கிறதே நமக்கு சத் சங்கம் வேண்டாமா இப்படிலாம் நல்ல கிருத்தார்த்தான் அர்த்தம் கிருதார்த்தான அர்த்தம் கிருத்தப் பிரயோஜனா அடைய வேண்டியதுலாம் அடஞ்சூட்டா நம்ப திருநர் நிறத்தனை கஷ்ட கீதையில் பார்க்கிறோம் இல்லை ஒரே ஊர் பதம் போட்டர் கிருத்திய ரொம்ப பெரிசால அர்த்தம் சொல்லலை கிருத்தியாய நம பிற சத்யமேத சத் அவிதா மெதா அ ீ சத்தியமமேதாக சத்தியான்னால் மாறாததுன்னு அர்த்தம் அவிதத்தா அவிதத்தான்னால் ஒரு நாளும் சேஞ்ச்லெஸ் அப்படின்னு அர்த்தம் மேதா ஏற்கனவே சொன்னது தான் அங்கே சுமேதாக அதே அர்த்தந்தான் ப்யூர் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லலாம் சத்தியமேதா சச்சித்துன்னு அர்த்தம் அங்கே வெறும் என்ன சொல்லிட்டுன்னா அங்கே வந்து நல்ல அங்கேயும் சுமேதுன்னார் இங்கே சத்தியமேதஸ்ங்கிறது அதுதான் அவித்தா அவிததா மேதா மேதாசக்தி அதனால் வியாபகாரிக திருஷ்டியில் ஆம்னி ஷேண்ட் ஆம்னி பொட்டன் சர்வஜன் சர்வேஸ்வரன் சொல்லலாம் பாரமார்த்திக திருஷ்டியில் சைத்தன்யம்ங்கிற அர்த்தத்தில் சொல்லலாம் ஆனால் இங்கே அந்த அர்த்தத்தில்லாம் சொல்கிறார் சத்தியான மாறாத மேதா மாறாத ஜானம் அசிதி இவருக்கு இருக்கிறது இவரிடத்தில் இருப்பதால் இவர் சத்தியமேதஸ் என்று அழை அழைக்கப்படுகிறார் ஆகவே சத்யமேதசே நம சத்யமேதசே நம அடுத்தது தராதராக இன்னும் ஒரு நாம தான் இருக்குது அம்சைஹி சேஷாத்யைஹி அசேஷாந்தராம் தாரையன் தராதர இப்போது எ எல்லாவற்றையும் எது தரிக்கிறதோ அதையும் தரிக்கிறவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் தராதரஹான்னா அம்சைஹி அசேஷைஹி அசேஷைஹி அம்சைஹி சேஷாத்யஹி ஆச்சார வியாக்கியானத்துலேயே இருக்குது அம்சவம்சி பாவம் எல்லாம் இந்த அர்த்தத்தில் சொல்கிறார் நம்ம சொல்கிறது அர்த்தம் வேறு அதாவது எல்லாம் வந்து பகவானுடைய அம்சமாக இருக்கான் சமஸ்தமும் அந்த அம்சேஷாஹி சேஷா தேகினா ஆதிசேஷன் ஆதிசேஷன் தான் இந்த பூமியை தாங்குறாருன்னா ஆதிசேஷனை யார் தாங்குறாருனா நீ இந்த சத்து தான் தாங்கிறது கேவல சத்து அதான் சேஷாத்யஹி அசேஷாம் அசேஷாம் தராம் மிச்ச மீதி இல்லாமல் இந்த தரா தரான்னு சொன்னால் பூமி தரா தேவி தராம்ாரயன்னு அதனால தான் தரா தராதரஹான்னு சொன்னால் பூமாதேவியை தாங்கிறவர்னு அர்த்தம் பூமாதேவியை தாங்குறவர் பூமாதேவியை தாங்கிற ஆதிசேஷனையும் தாங்குறாருன்னு விட்டார் அதில் அர்த்தம் அதெல்லாம் நிறைய ஏற்கனவே பல இடங்களில் வேற வேறு விதமாக சொல்லியிருக்கார் எப்படி வந்து பகவான் வந்து வராக அவதாரம் எடுத்து பூமியை இது காப்பாற்றினார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு ஸ்தோத்திரம் தானே பகவானை வந்து திரும்ப திரும்ப அதே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த நாமாக்களை எல்லாம் நம்ம மனசிலே சொல்லிட்டு இதோட அர்த்தத்தை தியானம் பண்ணாலே மகாசமாதி வந்துவிடும் மகாசமாதினா செத்து போய்டுன்னு அர்த்தம் செத்து இருக்கிற போது சாகிறது தானே வேலை நமக்கு இருக்கும் போதே நம்மை செத்தவனாகக் கருத வேண்டும் சித்மோகன் சொல்வர் பிரகிரை தேஜோஷோதி சர்வசத்திராம்பர நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாமக்கல் இருக்கு இதில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நாமக்கல் இருக்குது தேஜஸ் தேஜசாம் அம்பசாம் சர்வத ஆதித்யூப்பேண வர்ஷனாத் தேஜோவருஷா அதாவது சூரியனாக இருந்து மழை பெய்கிறாராம் எப்படி தேஜோவருஷா தேஜசாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அம்பசாம் அம்பஸ்ன்னா என்ன அர்த்தம்னா ஜலம் தேஜஸ் அம்பஸ்ஸுங்கிற தேஜஸ்ஸுங்கிறதுக்கு ஜலம்னு அர்த்தம் சொல்கிறார் அதனால் அம்பசாம் அந்த ஜல சர்வதா ஆதித்திய ரூப்பேன என்ன பண்ணுறார் சூரியனாக இருக்கார் சூரியமாக அந்த ஜலத்திலிருந்து என்ன பண்ணுறார் இந்த ஜலத்தை எடுத்து மழையாக புழிய வைக்கிறார் ஆழிமழை கண்ணா பாட்டு ஒன்று நீ கை கரவேல் ஆழியில் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று தாழாதே ஷாருங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் பாட்டு கிருஷ்ணபாஸ் ஆழிமழை கண்ணா நீ ஒன்று பண்ணு என்ன பண்ணணும்னா நீ போய் ஜலத்துக்குள்ளே போய் எல்லாத்தையும் ஆழியோள் புக்கு முகுந்து ஆர்த்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து அந்த ஊழி முதல்வன்னா எல்லாத்தையும் அழிக்கிற போது எல்லாம் கருப்பாயிடுவோம் மெய்கருத்து கருமேகம் வரணுமா உருவம் போல் மெய் கருத்து எல்லாமே பகவானோட ரூபமாக பார்க்குறா பாழி அம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி இந்த மின்னல் வர்றத அந்த இது என்னது தண்டர் லைட்னிங் அதெல்லாம் வர்றதில்லையா ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து சங்கு மாதிரி அது அதிர் தாழாதே ஷாரங்கம் உதைத்த ஷாரங்கம்னா அந்த அம்பு போடுறது அப்படி போட்டு மழை பெய்யணுமா உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்துடாய் நாங்களெலாம் நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மழை பெய்யட்டும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் சரி ஆ தேஜசாம் அம்பசாம் சர்வதா ஆதித்ய ரூப்பேன தேஜோ வருஷான்னு நாமான் தேஜோ வருஷா என்னமஹா அப்படின்னு நாமான் ஆக அந்த தேஜோ வருஷான்னு சொன்னால் சூரியகான்னு அர்த்தம் சூரியாயே நமகா அப்படின்னு சொல்லலை அது வேறு விதமான பாஷையில் சொல்கிறார் ஜலத்தை எடுத்து மழையாக பொழிய வைக்கிற சூரியனுக்கு நமஸ்காரம் சூரிய ரூபமாக இருந்து ஜலத்தை எடுத்து கடலில் இருக்கிற ஜலத்தை எடுத்து எல்லா பக்கத்துலேயும் மழையாக பெய்ய வைக்கிற பகவானுக்கு நமஸ்காரம் இப்போ யாராவது மழை பெய்யலே பெய்யலேன்னா தேஜோ புருஷா எனமஹான்னு நூற்றி எட்டு தூரம் சொல்லுங்க சொல்ல வேண்டியதான் தேஜோருஷா எனமஹா தேஜோருஷா எனமஹா தேஜோருஷா எனமஹா ஜபம் பண்ணுங்க சொல்லலாம் இப்படி போடுறது சகசனாமத்தில் இதை சொல்லுங்கோ அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறது காரணம் அடுத்தது தியுதிதரா தேஜோபுருஷா தியுத்தி தரா தியுத்திம் அங்ககதாம் காந்திம் தாரயன் தியுதி தரஹா இந்த இடத்துல தேஜஸ்ங்கிற அர்த்தம் சொல்கிறார் நம்ம சொல்கிறோமே என்ன தேஜஸ் மூஞ்சியில் என்ன ஸ்ரீ பாருங்கோ அப்படின்லாம் சொல்கிறோமே என்ன தேஜஸ் மிளறது பாருங்கோ அதனால் இங்கே என்ன சொல்கிறார் அங்ககதாம் காந்தி உடம்பில் ஒரு ஒளி இருக்குது காரணம் என்னன்னா அதாவது பகவானுடைய சரீரத்தை பார்த்தா மகா தேஜஸ்வியாக இருக்கார் ஆ பிரகாசத்தை தரிக்கிறவர்னு அர்த்தம் உடல் ஒளியை தாங்குபவர் உடல் ஒளியை ஒளியை தாங்குபவர் உடல் ஒளி இருக்கணும்னா என்னாகணும் அக ஒளி இருக்கணும் சூக்ஷ்ம சரீரம் பிரகாசமாக இருந்தால் தானே ஸ்தூல சரீரம் பிரகாசமாக இருக்கும் சூக்ம சரீரமே இப்போ பார்த்தாலும் அழுத சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய இருக்குதுன்னா உள்ளுக்குள்ள மைண்டுலாம் ஒரே ப்ராப்ளம்னா மூஞ்சி அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு மனசில் சந்தோஷம் இருந்தால் தானே உள்ளத்தின் ஒளி உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வாக்கில் ஒளி உண்டாகும் வரு பாரதியார் வாகத்தில் பிரகாஷம் நல்ல சத்குணங்கள் இருந்தால் தானாகவே வந்துடும் இதுக்காக வேண்டிய ஃபேர் அண்ட் லவ்லாம் தடவின்னு இருக்க வேண்டாம் அதெல்லாம் ஃபவுண்டேஷன் மேக்கப்பு அந்த மேக்கப்புன்னு என்னெல்லாமோ போடுறாள் எல்லாம் ஒன்றும் இல்லை ஒழுங்காக வாழ்ந்த காலையிலேருந்து எழுந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் ஒழுங்காக மனசை வச்சு நல்ல பேச்சு பேசின்ண்டு நல்ல காரியத்தை செஞ்சுண்டு ரொம்ப அக்கிரம அநியாயம் எல்லாம் பண்ண ரொம்ப ரொம்ப இல்லை எல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் ஈஸ்வரனை ஆராதனை பண்ணினா வந்துடுறது ஆக தியுத்தி தரகா ஷைனி தரஹான்னா தாங்கிறவர் ஆஹா தியுத்தி அவரும் இப்படி இதிலேருந்து என்ன அர்த்தம் தேஜஸ் தேஜஸ்வி நாம் அகம் அப்படின்ங்கிறார் கீதையில் தேஜஸ்விகள்கிட்ட இருக்கக்கூடிய தேஜஸாக நான் இருக்கேங்கிறார் பகவான் அதுக்கு அர்த்தம் வந்து ஆச்சாரியால் தேஜஸ்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்காருனா பிராகல்பியம்ங்க தேக தேஜப் பிராகல்பியம்னா டாமினேட்டிங் சொசைட்டியில் நான் பண்ணுறேன் நல்ல காரியம் நான் பண்ணுறேன் நல்ல காரியம் அப்படின்னு யார் முன்னுக்கு வர்றானோ அவனுக்கு பேர் தேஜஸ்வி பொறுப்பெடுத்துண்டு முன்னால் நின்றுண்டு கங்கணம் கட்டின்ட்டு வரிஞ்சு கட்டின்ட்டுலாம் சொல்கிறோம் இல்லையா வரிஞ்சு கட்டின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நிற்கிறானே அவனுக்கு பேர் தேஜஸ்விங்கிறார் அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு எந்தூசியாசம் ஒரு ஒரு நல்ல எந்தூசியாசத்தோடு இருக்கானே அவனுடைய அந்த எந்தூசியாசம் மைசெல்ஃபுங்கிறார் எந்தூசியாசமே பகவானுடைய விபூதி ஃபேஷன் எந்தோசியாசம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் பகவானுடைய விபூதி அதுதான் இங்கே சொல்கிறாரு அது மாதிரி அதனால என்ன இருதுன்னா இது வந்து பைப்ராடக்ட் எது முககாந்திங்கிறது அது வந்து வேல்யூ அது ஒரு டைப் ஆஃப் வேல்யூ ஹதயத்தில் இருக்கிற வேல்யூ அதர் வேல்யூஸ்லாம் இருந்தால் உடம்பில் இந்த பிரகாஷம் இருக்குது துத்திம் அங்ககதாம் காந்திம் தாரையன்னு தியுத்தி தரகா பகவானுக்கு ரூபம் சொல்கிறோம் மேகஸ்யாமம் பீத்த கவுர்ணே கௌசேய வாசம்னு அப்போ பகவானுக்கு அந்த தேஜஸை சொல்கிறோம் ஆனால் நம்ம உடம்புல எல்லாருடைய உடம்புலேயே இருக்கிற சத்குணங்கள் நம்ம ஈஸ்வர பக்தி இருந்தால் தானே தேஜஸ் வரும் ஈஸ்வர பக்தி இருந்தால் தான் ஞானம் வரும் ஈஸ்வர பக்தி இருந்தால் தான் சரீரத்தில் தேஜஸ் வரும் அதனால் இங்கே வந்து ச முக காந்தின்னு உண்டு இங்கே அங்ககதாம் காந்திங்கிறார் உடம்பெல்லாம் பிரகாஷமாக ஆஹா காந்திம் தாரயன்னு அது இதில் சொல்கிறது யோகசாஸ்திரத்தில் சொல்கிறது வர்ணப்பிரசாதங்கிறது இந்த உடம்பில் இருக்கிற இந்த பிரகாஷம் இருக்கே அது வந்து வர்ணப்பிரசாதம் உண் மனஷாந்தி தான் உண்மையில் பிரயோஜனம் இதெல்லாம் பை ப்ராடக்ட் வெளியில் பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கார் ரொம்ப இருக்கார் ரொம்ப பிரகாஷமாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா மனசில் இருக்கக்கூடிய அந்த மனசாந்தி தான் காரணம் யோகசாஸ்திரம் இது வர்ணப்பிரசாதம்ங்கிறது லகுத்வம் ஆரோக்கிய மலோலுபத்துவம் வர்ணப்பிரசாதம் ஸ்வரசௌ கந்த சுபோ மூத்தபுரீஷமல்பம் யோகப்பிரவருத்தி பிரதமம் வதந்தி இப்படி ஒரு ஸ்லோகம் யோக வா யோகாபியாசம் ஒழுங்காக பண்ணினா என்னெல்லாம் பாடி லைட்டாகிடுவோம் லகுத்துவம் ஹெல்த் இஷ்யூஸெலாம் வராது ஆரோக்கியம் இருக்கும் ரோகம் வராது அலோலுத்த பத்துவம் டெம்டேஷனாக இருக்காது அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் அங்கே இங்கே பண்ணணும் இந்த எக்ஸ்டர்னல் டெம்டேஷன் இருக்கா தான் வந்து உடம்பில் கலர் நல்ல பிரகாஷம் இருக்குமா த்யூதி சொல்கிறோம்லே இங்கே த்யூதி தரஹா ஆஹா வந்து வர்ணப்பிரசாதம் குரல் நல்லா இருக்குமா ஸ்வர சௌஷ்டவஞ்ச அப்புறம் உடம்பில் வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வருமா கந்த சுபகா அப்புறம் மூத்த புரீஷம் அல்பம் இந்த மூத்தம் பேயுறது மலங்கழிக்கிறது எல்லாம் குறைஞ்சி போய்டும் அல்பம் அதாவது பாடியே நிறைய அதில் பவர்ஸை எடுத்துக்கவும் ஃபுட்டில் வேஸ்ட் அப்படிப்பட்ட ஃபுட்டை எடுத்துக்க மாட்டான் ஃபுட்டில் நிறைய போர்ஷன் உடம்புக்கு பிரயோஜனப்படும் அதை தேவையில்லாத கண்ட கண்ட ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறது இல்லை இந்த மாதிரி ஃபுட் இதெல்லாம் இதெல்லாம் உணவெல்லாம் எடுத்துட்டு அதாவது சாரம் இல்லாத உணவை எடுத்துக்க மாட்டான் சாரமுள்ள ஆகாரத்தையே எடுத்துக்கிறான் அதனால் இதெல்லாம் குறைஞ்சி போய்டுறது இது ஃபஸ்ட்டு லெவல் ஞாபகம் வச்சுக்கணும் யோகப்பிரவர்த்தியும் பிரதமாம் வதந்தி லகுத்துவம் ஆரோக்கியம் அலோலுபத்துவம் வர்ணப்பிரசாதம் அதான் வர்ணப்பிரசாதத்துக்காக தான் அதுக்குள்ளே நுழைஞ்சேன் அதனால் அது ஃபுல்லாகவே கோட் பண்ணிவிட்டேன் அஹத்தியுதி அங்ககதாம் காந்திம் தாரையன்னு தியுதிதர அடுத்தது சர்வசிரபிருத்தம் சர்வசிரபுதாம் வர பகவான் எத்தனை ஆயுதங்கள்லாம் தரிச்சிருக்கார் சர்வசஸ்திரபிருதான் ஷஸ்திரம்னா என்னது சஸ்திரம்னு சொன்னால் ஆயுதங்கள் கோடாரி கத்தி இதெல்லாம் தான் சஸ்திரம் அஸ்திரம் வேற சஸ்திரம் வேறு சஸ்திரங்கிறது கையிலே வச்சுக்கிண்டு யூஸ் பண்ணுறது இப்போது கத்தியை வச்சு எப்படி இப்படி அடிக்கிறது கையை விட்டு கத்தி போகாது அஸ்திரங்கிறது அப்படி இல்லை கையிலேருந்து போயிடும் தூக்கி எறியிறது அஸ்திரத்துக்கெல்லாம் மந்திரங்கள்லாம் உண்டு இப்படி வச்சுட்டுலாம் பண்ணுறா இல்லையா அம்ப இப்படி வச்சுக்கிண்டு ஓம் எல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லி பிரம்மாஸ்திரம் வந்து எல்லா மந்திரத்தை எல்லாம் சொல்லி வாயுவாஸ்திரம் ஆக்னேயாஸ்திரம் இந்த மாதிரி அஸ்திரங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து அது விடுறது இப்போ இந்தியா நம்ம கவர்மெண்டில் இந்தியாவில் வந்து சப்மரீன் ஒரு ஒண்ட்ருஃபுல் சப்மரீன் பண்ணி பிடிச்சிருக்கா இது நேற்றுக்குன்னு அது இது பண்ணியிருக்கா அந்த சப்மரீன் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து உள்ளேருந்து இது மிசைலாம் விடும் எங்க இருக்குன்னே தெரிஞ்சுக்க முடியாது அதை பற்றி ஏன்னா எல்லாம் மிரட்டின்னு இருக்கான் எல்லோரும் வெப்பனை வச்சுருந்தானே ஒரு ஒரு கண்ட்ரியும் மிரட்டுறான் நீ இதை பண்ணால் இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் எல்லோரும் சேர்ந்து சாக வேண்டிதான் என்னத்துக்காக இப்படி இருக்கோ தெரியாது ஈஸ்வர சிருஷ்டியோட மகிமா அப்போ வந்து அவன் ஒன்று வச்சுருக்கான்னா என்னை பாரு நீ நீ மாத்திரம் தான் வச்சுருக்கியா நானும் வச்சுருக்கியான் வச்சுக்கோ சொல்கிறேன் இந்த குழந்தைகள் மாதிரி உனக்கு தான் தெரியுமா எங்கள் அப்பாவும் இப்படி வச்சிருக்கார் தெரியுமில்ல அப்படிங்கிறான் இல்லையா அது மாதிரி அப்போ இது பெரிசா வச்சுருக்கேன் என்னென்னா சர்வ சஸ்திர இந்த மாதிரி ஆயுத வெட்டுறது குத்துறது என்னெல்லாமோ இருக்கே அதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு பண்ணுறது ஆஹ் சஸ்திரபிருதாம் சிரேஷ்டா நம்ம எல்லாம் சேர்த்துக்கணும் அஸ்திரமும் சேர்த்துக்கணும் அதாவது ஆயுதங்கள் அனைத்து ஆயுதங்களையும் தாங்கி இருப்பவர்களுள் சிறந்தவர் அப்படின்னு அர்த்தம் எத்தனை ராட்சஸர்களை எல்லாம் கொன்று ஆயுத ஆயுதங்கள் எல்லாம் வச்சுண்டு நல்ல ஸ்ரேஷ்டா ராமனைப் போலன்னு அர்த்தம் ராம சஸ்திரபிருதாம் அகம் கீதையில் இருக்குது சஸ்திரங்களை தாங்கியிருப்பவர்களுள் நான் ராமனாக இருக்கிறேன் அப்படிங்கிறார் பகவான் ராம சஸ்திரபிருதாம் அகம் சேனானி நாம் அகம் ஸ்கந்தகா நான் சுப்பிரமணிய சுவாமி எனக்கு சுப்பிரமணிய சுவாமி சொல்லி பழக்கம் அதனால் சுப்பிரமணிய சுவாமின்னா இவரை நினைச்சிக்கக்கூடாது இதனால் எனக்கு அப்படியே பழக்கம் சின்ன வயசுலேருந்தே சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணிய சுவாமி சொல்லி பழக்கம் அதனால் ஏன்னா இப்போ சுப்பிரமணிய சுவாமின்னு சொன்னாலே அது வந்து ரூடி அர்த்தம் யாருக்குன்னு அவருக்கு தான் போ பிரம்மசூத்திரத்தில் விசாரம் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டிதான் ஆஹா சர்வசஸ்திரபிருதாம் வரஹா சர்வசஸ்திரம் அங்கே வரஹான் இருக்குது இங்கே அதே போடுறாரு பாருங்க சர்வசஸ்திரபிருத்தாம் வரஹான்னு எழுதுறது என்ன அங்கே சர்வசஸ்திரபிருதான் தேஜோ புருஷோதி திதரா சர்வசஸ்திரபிருதாம் வர அடுத்தது இது அடுத்ததில் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் नमामि நமாஷோத்தமம் நமஸ்தய சகசிரமூர் சகசிரபாட்சிபாஹவே சகசிரே புருஷா சாஸ்வ சகசிரோட்டியாரிணே நமவிந்தமீர் சூமாராஜி கீ